வணக்கம் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பு கோட்டை குறிப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மக்களிடத்தை அதிகமாக கொண்டுள்ள கண்டம் ஆசிய கண்டம் இரண்டு உலகில் முதல் கார் பந்தயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது மூன்று உலகில் முதல் கண் மருத்துவமனை தொடங்கப்பட்ட இடம் லண்டன் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகில் வெண்ணில் பறந்த முதல் இந்திய விமானத்தின் பெயர் என்ன இரண்டு கப்பலின் வேகத்தை குறிக்கும் சொல் எது மூன்று இந்திய விடுதலை இயக்கத்தில் முன்னணியில் இருந்த மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்